அந்த பணம் என்ன ஆயிற்று என்று கேட்டது எனவே இப்ப இடுப்பில் ஒரு குருந்த மரம் அந்த குருந்த மரத்தில் உட்கார்ந்து நல்ல திருநீர் கயிலத்தில் உருதுராட்டம் அரே என்ன போறவர் அப்படி படிப்பு தானா அப்படி பாடிப்பா அப்படி பார்த்ததுதான் போதும் தெந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி சுக்கச்சு மேர் அருமையான நிறம் அதில் அருமையான திருநீர் தெந்தடல் பூரை திரு மேும் காட்டி அடே பக்கத்தில் என்ன திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அவர் யாரா இருக்கலாம் அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி ூளாய திருப்பள்ளி எழு இவர் வந்தார் வந்தவர் இப்படி பார்த்து பார்த்தவுடனே குருந்த மரம் குருமா குருமூர்த்தியான காட்சி நல்ல இப்படி இருக்காரு அந்த அந்த பார்ப்பனர்ல குருநாதன் அர்த்தம் அப்படி குருநாதனாக இருக்கார் அந்த காட்டி வந்தாண்டி என்று அவரே சொல்றார் அதனால இவர் அந்த பணம் வச்சுட்டு குதிரை வாங்க போன பார்த்து தான் தெரியும் இவர் போகல இவர் கால் போகுதான் ஏன் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி இதெல்லாம் திருவாசக சான்று அசைக்க முடியாது உடம்பு எழுத்துன்னு அர்த்தம் ஈர்த்துன்ன தமிழ் உடம்பை வைத்து உள்ளத்தை எழுத்து அந்த உள்ளத்தை அப்படி எழுத்துட்டார் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி எந்த ஊரில் சுவாமி கோகி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்கே கோகல் திருப்பெருந்தூர் எனவே அப்படி ஈர்த்து ஆட்கொண்டார் அப்படி ஆட்கொண்ட உடனேயே இவர் கையில வச்சிருந்த அந்த பணங்கணும் என்ன ஆச்சு அன்றே என்று அந்த குருமூர்த்தியை கண்டாரோ அந்த கணத்திலேயே எந்த ஆவியும் உயிர் உடலும் உடைமையும் அரசாங்க பணம் எல்லா உடனே ஒருத்தன் கேட்பான் ஐயா எவ்வளவுதான் இவருக்கு குருநாதனா இருந்தாலும் அரசாங்க பணத்தை குருநாதனை கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை மக்கு இருந்து பொறுத்திருந்து பார் அன்றே ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணைய என்னை ஆட்கொண்ட போதி இனிமேதான் ரொம்ப கோடு கோட்டு கவனிக்கணும் என்னை ஆட்கொண்ட போதி கொடுத்தேன் என்று சொல்லியிருந்தால் நேர நீதிமன்றத்தில் நடத்தலாம் ஏன் ஏன் யார் ஒரு பணத்தை யார் உங்க குருநாதனை கொடுக்குறது நீ உன் சொந்த பணம் குருநாதன் கொடுக்கணும் அரசு பணத்தை கொடுக்கணும் கொடுத்த பின் கொடுக்கல பின் குன்றே அனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ நான் கொடுக்கலை அவன் எடுத்துக்கொண்டான் ஆகவே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்த பணம் என்று நீ குருநாதனாக என்னை ஆட்கொண்டாயோ அன்றே நானாக கொடுத்து எனக்கு கொடுக்க என்ன உரிமை இருக்கு இந்த உடம்பை கொடுக்கத்தான் எனக்கு என்ன உரிமை இருக்குது இந்த உயிரை கொடுக்கத்தான் எனக்கு என்ன உரிமை இருக்குது இதுக்கு என் உடலை உயிருக்குமே எனக்கு உரிமை இல்லை ஆனால் அரசாங்க பணத்துக்கு எனக்கு எப்படி உரிமை வரும் அதனால் என்னுடைய உடம்போ உயிரோ அரசாங்க பணமோ இதை நான் உங்களுக்கு கொடுத்து இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்ல முடியல எனக்கு என்ன உரிமை இருக்குது என்னதோ இங்கு அதிகாரம் என்னை நீ ஆட்கொண்டு விட்டால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நீ ஆண்ட நீ அடிமை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே ஆதலால் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அவன் அப்படியே தனதாக்கிக் கொண்டான் யாரு பெருமான் இது யாருக்கு தெரியும் மாணாக்கனுக்கு தெரியும் குருநாதனுக்கு தெரியும் மூணாவது ஆளுக்கு தெரியாது குருந்த மரத்துக்கு தெரியும் அங்கிருந்த திருக்கோயிலுக்கு தெரியும் அதெல்லாம் சாட்சிக்கு வருமா வராது இந்த கொண்டிலையோங்கிற சொல் அருமையான சொல் அந்தியந்தன் ஆவியும் நான் தான் சொல்றேன் மணிவாசகர் வரலாறு சேக்கலாரால் பாடப்படவில்லை நாம செஞ்ச எத்தனையோ பாவத்தில் அது ஒண்ணும் சரி இப்ப திருவிழாற்பாண ஆசிரியர் பாடுறார் இவர் நம்ம மணிமதி இவர் மீனாட்சித்திரம்பை பாடுறார் இப்படி பலரும் பாடுறாங்க அத்தனை பேர் பாடியும் கூட தேக்கிடாரத்து செய்த நிறைவுக்கு வரலதான் வரலதான் ஆதலால் மணிவாகர் வரலாறு ஒருவர் எழுத வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்க கல்லாடம் முதல் மீனாட்சி நன்றி திருவாசகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு வரலாறு தோணும் ஒன்பது பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இந்த தொடரிலிருந்து கடைசி பதியம் என்ன ஐம்பத்தோராம் பதியம் ஐம்பத்தி ஐம்பத்தோரா எம்மையும் ஓர் பொருள்படுத்தி ஏற்றுவித்த அருணியவ ஆர்வேறுவார் அச்சோவி அச்சோப்பதியம் கடைசியில் இந்த ஐம்பத்தோரு பதியங்கள் இருந்து மட்டுமே மணிவாசகரை பார்க்கணும் அதான் உண்மையான சான்று அப்படி பார்த்தால் இந்த பணம் இந்த உடமையெல்லாம் இவர் கொடுக்கவும் இல்லை என்ன செய்தார் கொண்டிலையோ இந்த கொடுத்தலுக்கும் கொண்டதற்கும் வெற்றி பெருக்குல்ல சாதாரணமாக என்னடா கொண்டும் கொடுத்தும் உறவு வச்சு விட்டிய அவர் பொண்ணு நீ உன் பையனுக்கு ஓம்பொண்ணு அவர் பையனுக்கு கொண்டும் கொடுத்தும் இந்த சொல்லுதான் அங்க இருக்கு ஆனாலும் கொண்டது என்றால் என்ன கொடுத்ததல் என்றால் என்ன கொடுத்தல் தான் கொடுத்தல் தன்னுடைய தகுதியினால கொண்டல் கொண்டிலையோ ஆதலால் இந்த அமைச்சர்கள் துன்புறுத்துறாங்க ஒருத்தர் குத்துறார் அடிக்கிறார் வெற்றார் எல்லாம் செய்யற செய்யும் போது பெருமாணி ஓரிடையூறு எனக்கு உண்டோ நான் தப்பு பண்ணியிருந்தா நான் செய்வேன் எனக்கு தப்பு பண்ண நந்தே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நானா என்று திருவாசகத்திலே நேற்று தான் சொன்ன வேலூர்ல வேலூர் நம்ம பரமசிவம் அவர் ஒரு பத்தாண்டுக்கு முன்னே ஒன்னாம் தேதியுங்கிறது தொழிலாளர் தினம் இவரெல்லாம் தொழிலாளர் தினம் நாமும் தொழிலாளர் தினம் அந்த தொழிலாளர் தினத்திலயா மணிவாசகரை நினைக்கணும் திருவாசகத்திலேயே மண் சுமந்து யாரு நம்ம இதுக்கு பொருள் வேணுமா மண் சுமந்து சரி மண் சுமந்தத்துக்கு கூலி வாங்கின கூலிய புண்ணிய வாங்க அப்புறம் மனுஷம் நல்ல ஆளு அந்த காலத்திலேயே கூலிய முன்ன வாங்கினாலும் நம்ம ஆளு ஆனா கூலிய வாங்கின மாதிரி யோகிதையா செஞ்ச ஆளு அதோட விட்டுடும் கூலியா கூலி வந்து முன்ன கொடுக்கப்படாதுங்கிறது கொடுத்தா போ அந்த வந்தியம்மா கிட்ட போய் கூலி வாங்கினார் அல்லவா என்ன செய்தார் பாட்டி பசியா பாட்டி கொஞ்சம் விட்டு இருக்கு அப்படின்னா ஏன்பா அந்த சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பா எனக்கு அப்படின்னா சொக்கநாதரே வந்த மாதிரி இருக்குப்பான்னு சொன்னார் சொக்கநாதரே தான் இருக்கு இந்த தர்றேன்ப்பா உதுந்தப்பட்டு இன்னும் வியாபாரம் பண்ணலப்பா அதனால ஊந்தப்பட்டு பரவாயில்ல பாட்டு குடுக்கு பாட்டு நடிக்கலாம் நடிக்காம இதெல்லாம் எடுத்து ஊந்து கீழ்ந்து கிடந்துட்டா கொடுத்து துணியில வாங்க என்ன நடிச்சா நடிக்கணும்னு அப்படி நடிக்கணும் நான் சிவபெருமான் ஆதிபகன் முதற்றே உலகுங்க கூடாது இப்போட்ட நாடகம் என்ன நாடகம் போட்டா அதுக்குன்னா ஆதிபகன் முதற்றே உலகு வேண்டுதல் வேண்டாமையிலான் தனக்கு இல்லாதான் அதெல்லாம் இருக்கிற கைலாயத்தில் இருக்கும் போது இங்க என்ன மம்பட்டி தூக்கிட்டு வந்துட்ட கூடையும் வேற வச்சுட்ட நீட்டு சிவ சிவ அந்த தம்பி என்ன அப்படி போய் இதுல வாங்கிச்சு வாங்கி என்ன பண்ணுது இப்போ நம்ம என்ன நிவேதியம் தான் பண்ணுறோம் நிவேதியம்னா காட்டுறதுன்னு அர்த்தம் தேங்காய்பரமெல்லாம் வச்சு காட்டுறது அது என்ன பண்ணுச்சு எழுத்து அப்படியே சாப்பிட்டு தண்ணி எங்கே குடிச்சிருக்குங்கிறீங்க என்ன டம்ளரில் கொண்டாந்து கொடுப்பாங்களா வேலைக்காரங்களுக்கு பைப்பில் அடிச்சு ஆமாம் அம்மா அதிகம்மா அப்படி குடிச்சிருக்கும் சீவ சீவை மண் சுமந்து கூலி கொண்டு அப்படி போனியப்பா அந்த வரி வைத்து அதனாலதான் தொழிலாளர் தினத்தை உண்மையை சொல்றேன் தென் நம்முடைய வடார்காடு மாவட்டம் ஒரு புரட்சி சீற்றம் ஐயா மே ஒன்னு மணிவாசகர் தான் கொண்டாடுற அதுக்காக என்னதான் கூப்பிடணும்னு நடத்தமில்ல ஜீவ ஜீவ இல்ல திருவாசகம் முற்று முதல் பண்ணுங்க மே ஒன்னா திருவாக பாட்டு வரும்போது உங்களை அறியாம கண்ணீர் வரும் மண் சுமந்து கூலி கொண்டு ஊதியம் போ நம்மள அதுக்கு மேர வச்சிட்டோம் உங்களுக்கு ஊதியம் வந்துட்டு பெரிய கௌரவம் வேற ஆமா உங்களுக்கு ஊதியம் வந்துட்டு என்ன ஊதியம் முப்பது நாள் சீக்குரிய செய்யல சொன்ன உடனே கண்டிப்பிருந்தது அதனாலதான் வர்றதே இல்லை இந்த சடன் விசிட்ங்கறதே கிடையாது இப்ப ஏன் முதுகு வீங்கி போடும் இது ஏண்டா நமக்கு இந்த சடன் விசிட் அந்த காலத்தில் இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த கல்லூரி ஒன்றுதான் இல்லாம இருந்தது கல்லூரி துவார சார்ந்த பெருவழி என்னென்னா யூனிவர்சிட்டி பாடத்திட்டம் வகுக்குது சில்ட்ரை கொடுக்கறது டைரக்டர் ஆப்ட்டு கொடுக்குறான் அதனால அவன் வந்து நீங்க பாடம் என்ன நடத்துனு கேட்க மாட்டான் யாரு அவன் பணத்தோடு சரி டைரக்டர் ஆபீஸ் இவங்க பாடம் நடத்துறதோடு சரிங்களா பாடத்தை வகுக்கிறதோடு சரி பணம் கட்டுறவன் கட்டுற பாஸ் ஆகிறவங்க ஆகிறான் நமக்கு என்ன வந்துருக்கு கஜினி மாதிரி பதினேழு தரம் படம் எடுக்கிறான் நல்லது யூனிவர்சிட்டிக்கு வருமானம் அட்ரான்ட்டான் அதனால கல்லூரி எதுவுமே இல்லை தானா செஞ்சா செஞ்சது தான் இல்லை இல்லைதான் தாயும் தந்தையிலி திருவாசகம் அதுவும் திருவாசகம் தான் கொஞ்சம் இந்த எலிமெண்ட்ரி இப்ப வர்றதும் இல்லை போறதும் இல்லை போக்கும் வரவும் புனரும் இலா புண்ணியணி பின்ன யாரு காக்குமியம் காவலனி அப்படிதான் வரமாட்டாரு காண்பனிய பேருணி அதனால நம்முடைய வேலையெல்லாம் ஆற்றின் அடாலம் இப்படி அனுபவம் தொழிலாளர் நலம்னா திருவாசகத்தை புற்றுவல் பண்றதுனால ஒரு நாலு பேராவது கேட்டாங்க ஏயா மே ஒன்னுக்கும் திருவாசகத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னா மே ஒன்னு நீ என்ன நாளும் கொண்டாடுற கூலியாளர் எங்க பெருமானி கூலியாளாய் வந்ததுப்பா அது இந்த திருவாசத்துல சொல்லா இருப்பா மண் சுமந்து கூலி கொண்டு இந்த கூலிங்குறத பயன்படுத்தும் போது எனக்கு அப்படியே நாமெல்லாம் ஊதியம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மணிவாசனர் கூலின்னு சாதாரணமா சொல்லிவிட்டாரே நானுது நானுது கூலி கொண்டு சரியா வேலை செய்யலன்னு சொன்ன உடனே அரசன் அப்படியே வர்றார் என்னப்பா எல்லாம் மடையெல்லாம் அடிச்சாச்சா அங்கங்க அப்படி இருந்தார் சொல்லுவா பெரும் <laughs> <No, laughs> <it's from> <duda> அல்லது சம்பளத்தை ஆறு மாசம் நிறுத்தம் ரெண்டும் பிடித்தோம் என்று சொன்னாலும் அசங்கலாம் நானும் ஆசிரியம் தான் ஆசிரியம் தான் ஒரு வருஷம் எட்டு நாப்பது வருஷம் வேலை பார்த்தேன் டிசி வாங்கிதான் இன்னுமே டிசி வாங்கலையே எதுக்கு வாங்கறேன் ஒண்ணு போதுல போல் மெட்ராசு வைஸ் சான்சலர்னா அது ஒரு தனி இருந்தது அந்த காலத்துல அப்படி ஈசின்னால ஒரு தனி வந்து அவர் ஒரு ஆள் தான் அந்த ஏ எப்படி போடுவார் சின்ன ஏ அந்த மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு அடிச்சடி புன் சுமந்த பொன்மேனி உடனே டாக்டர்ட்ட போய் காட்டி கொஞ்சம் சீரியஸ் தான் முதுகெலும்பெல்லாம் வாங்கியிருக்குது கொஞ்சம் படுக்கையில் இருக்கட்டும் புன் சுமந்த பொன்மேனி பாடுங்க நம் ஆனா அப்படி போலி ஆளாய் வந்த வரல முடியாது அடுத்த படிக்கணும்னு இப்ப நான் சொல்லுவாங்க குதிரையா இருந்தது ஊழ விட்டு மக்கள் அஞ்சினார்கள் மறுநாள் விடிந்தது அரசன் அழைத்தான் அமைச்சரே தண்டை போட்டு இவரை தண்டி தண்டிக்கப்பட்டுக் கொண்டு தண்டனை அடைந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவு அடுத்த படம் மனுசுமந்ததுல தான் தண்டனை நீங்கப்படுது ஆகவே வெறும் துயர செய்தி மட்டுமே தான் நீத்த மனு சுமந்த படலம்தான் துயரம் நீங்கியது அதனால என்ன அப்படியே அடுகிறார் அப்படி அழுகிற பாட்டெல்லாம் என்ன பண்ணுறக்காருன்னு கேட்டார் பரஞ்சோதி முனிவர் திருவாசக சொற்களால் அப்படி பார்த்துருக்காரு அதான் அதான் இதில் நீங்கள் அருமைப்பாடு வேறு இதில் என்ன சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது கதையும் தெரிஞ்சது தான் கதைப்பகுதியும் ரொம்ப குறைவு தான் ஆனால் சில பாடல்கள் அப்படியே பார்த்தோம்னா அவர் எப்படி அந்த பெருமானை நோக்கி இதுங்கிறார் புலம்புகிறார் என்பதை ரொம்ப அருமையாக பல பாடல்கள் இருக்கின்றனர் அப்பொழுது ஒன்று ரெண்டு நீங்களே தொல் அமைச்சர் தமிழ் நோக்கி வாத ஊராளியும் கல்வன் நம்முடைய பொருள் முழுதும் கவர்ந்து கல்வன்னே சொல்லிவிட்டார் பாண்டியன் இந்த இவன் தான்னு சொல்லியிருப்பார் அது சொல்ல பூசு என்ன பணம் முழுதும் எடுத்துட்டு போயால் எங்கேயோ இவன் தான் அதனாலே கவர் காட்டில் குரு தீன குடற்பிடுங்கி தின்று திரி என்ன ஒரு பக்கம் நரிகள் எல்லாம் குதிரையாக்கி வரவிடுத்தான் இவன் செய்த மாயம் இது கண்டீரோ இவ்வளவு மேல பண்ணியிருக்கான் ஐயாந்தாள் என்றெல்லாம் சொன்னான் அப்படியெல்லாம் இருந்து சொன்ன உடனே இவர்கள் எல்லோரும் சென்று அவனை அவரை போய் வருத்துகிறார்கள் அப்படி வருத்துகின்ற பொழுது வருத்தி ஒரு சிறையில் தள்ளிப்படுறாங்க அப்போ இப்பொழுது அந்த மணிவாசகராய அமைச்சர் என்ன செய்கிறார் அடுகிற நாதவோ நாத முனிவிரந்த நாடகம் செய்வோ எப்பா நாங்கள் தான் நாடகத்தால் உன்னடியார் போல் நடிக்கிறோம் நீயுமா நாடகம் செய்கிறப்பா நீயுமா நாடகம் செய்கிற பாதவோ பாதக நாம் என்னை பணி கொண்ட வேதவோ நான் ரொம்ப கயவன் அல்லது ரொம்ப தீவினி உடையவன்னா நீ ஏப்பா அன்னைக்கு ஆட்கொண்ட எத்தனையோ பேர் திருவாதூர் திருப்பெந்தூரில் அன்னைக்கு போயிருப்பான் அத்தனை பேரையும் ஆட்கொண்ட இந்தியே அந்த பத்தோட பதினொன்னா என்னையும் விட்டுருக்கப்படாதாப்பா விட்டுக்கப்படாதா அதனால பாதகனாம் என்னை பணி கொண்ட வேதவோ வேத முடிவில் விளைந்த தனி போதவோ போத நெறி பூரணவோ இங்க மனதிற்கெல்லாம் அப்பாற்பற்ற மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ இப்படி இருக்கின்றன என்ப்பா இப்படி என்ன செய்ல்லாம் மிக ரொம்ப கடுமையாக வருத்தப்படுகிறார் ஐயவோ என்னுடைய அன்பவோ அன்பற்கு மெய்யவோ மெய்யில் வினையேன் தலை வைத்த கையவோ செய்ய கடற்காலவோ காலனை காய் செய்யவோ வேதப்பரியேறும் தேவகவோ இந்த ஓங்கிறது துன்ப மிகுதினாலும் சொல்றது ரொம்ப வியப்பு மிகுதிக்குன்னு சொல்றது ஓ என்று சொல்லாணி சொல்லி அங்க வியப்பு வியப்பு ஆனா இப்படி புலம்புகின்ற பொழுது இப்படியே ஓ என்று சொல்லியது இந்த ஓகாரம் ரொம்ப இழ இழந்த நிலைக்கும் வரும் ரொம்ப வியப்பு நிலைக்கும் வரும் வியப்பு நிலைக்கு வரும் இப்படியெல்லாம் அவர் அழுகிறார் இல்லைங்களா அப்படி அழுகின்ற பொழுது இந்த இரவு வர்ணனையெல்லாம் வருது அது வேண்டாம் முழுக்க முழுக்க இரவு வர்ணனை மற்றதெல்லாம் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது கடைசியாக அந்த அமைப்பிலே சிலர் மைந்தரை எடுப்பார்களும் சிலர் மைந்தரை காணாது அலமந்து அழுவாரும் சிலர் அங்கை தளிர் பற்றி குலமங்கையர் தன்மை கொண்டு போவார்களும் குருகு தவமெங்கன திகைப்பார்களும் தடுமாறுகின்றார்களும் எல்லாரும் அங்க இருக்குவங்கல்லாம் பல பேர் மணிவாசகர் மேல ஒண்ணும் உண்மையில தப்புன்னு நினைக்கல ஏன்னா அவரை பற்றி நல்ல ஏற்கனவே இருந்தவர்களா பழகினவர்களா ஒரு அண்ணா எடுக்க மாட்டாரியா ஒரு அண்ணா எடுக்க மாட்டார் அப்படித்தான் இருப்பார் எப்படி செய்தார் இப்படி ஆயிட்டு ஒருவருக்குமே புரியல புரியாத நிலையில் அந்த மாதிரி எல்லோரும் மருந்து கொண்ட அமைப்புல வானாரித்தம் அப்ப பாருங்க அந்த மாதிரி நேரத்தில் பெருமான் பார்த்தாலும் என்ன செய்தார் இப்ப எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா மணிவாசியர் மேல நூத்துக்கு ஒரு ஐந்து விழுக்காடு சில அஞ்சு பேர் இல்ல இருக்கலாம்ப்பா இப்படித்தான் நல்லவர் போல இருந்து ஏமாத்தி தயாராட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடுப்பா சச்ச வாய் அழகப்படும் வாய் அழகப்படும் அப்படி இப்படி தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வாய் அழகப்படும் சொல்றவங்க ஒரு அஞ்சு பாய்ச்சன் யாரையும் நங்கப்படாதுப்பா இந்த உலகத்தான் நம்பவேப்படாது எல்லா இது பார்த்தா ரொம்ப நம்பப்படாது போது பார்த்தார் பெருமான் இந்த நேரத்தில் என்ன பண்ணுற திசை திருப்பணும்னு பார்த்தார் எல்லாருடைய அவருக்கு என்ன வைகையே பெருக்கெடுப்பாயாக ஒரு தண்ணி என்ன வைகையில் தண்ணி வருது தண்ணி வரு எவ்வளவு பாவது என்ன ஒரே வெள்ளக்காடு அப்படிங்களா அந்த தரம் திருச்சியில் வந்த மாதிரி அப்படின்னா திருச்சியில்தான் ரொம்ப பாதகப்பட்டது எங்க ஒரையோர் பகுதி நீங்களா ஒரையோர் பகுதி அதனால ரெண்டு மூணு இடத்துல உய்ய கொண்டான் போயிட்டுதுன்னு என்ன பண்றது திருச்சி பகுதியில் நீங்கள் ஜங்ஷன் சந்திப்பு பகுதியெல்லாம் நல்லா அருமையாக போட்டது இந்த முன்னால் இந்த உய கொண்டான்னு இந்த மாதிரி இந்த பகுதி போய் வயலூர் ரொம்ப தகுதி ரெண்டு நாளில் ரொம்ப நீஞ்சியே வந்திருக்காங்க பாவம் அப்படி அதனால பாரியா நீங்க ஒரே ஒரு பகுதி எப்படி ஆயிட்டு ஒரே வெள்ளப்பெருமும் அப்படியே நிரம்பி போகுது கரை உடஞ்சிடும்னு சொல்றாங்க அப்ப என்ன செய்தாருன்னு அந்த மாதிரி கட்டம் அதுதான் இந்த பரிநறி ஆய்க்க படத்துல இப்ப என்ன வெள்ளப்பெருக்கு போகிறது போய்கொண்டிருக்கிறது என்ன எந்த நேரத்திலும் வெள்ளப் பெருக்கெடுக்கலாம் என்று ஆங்காங்கு இருக்கிற மக்களை என்ன செய்யறாங்களான் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்படுத்து தக்க இடத்தில் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படியா மதுரை நிலை எப்படி இருக்குது ஆமா ஒரு மாசம் மதுரை இந்த மாதிரி போட்டு போட்டா தான் ஆகப்போகுது இல்லை பெருக்கெல்லாம் எடுத்து அடிச்சு முடிச்சுடுவோம்மா நேரம் இருக்காட்டு முடிச்சுள்ளதும் எந்த நேரத்திலும் இரண்டு கரையிலும் பொருளும் என அறிவிக்கப்படுகிறது மதுரையில் வெள்ள அபாயம் என்று வெள்ளாபாயத்தோட ஒரு மாசம் மதுரை வைக்கல வெள்ளது போஷனுக்கு மேல போறையாக்கியும்டலமும்பாயத்தோடு சண்டை போடுவாங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த அணையை கட்டணும் இப்ப நம்ம என்ன பண்றோம் ஏரி ஒடப்படுத்து அரசு என்ன செய்தது குதிரை ஏற அப்படி அல்ல அரசும் குடிமக்களும் தடியிருந்தார் கோல வச்சும் மாநில மன்னன் அடிதழிக்கும் போட்டு அந்த ஆட்சியும் கண்டிப்பான் குடிகளையே தடியிருப்பான் கூடாது எந்த நல குறைவு இருக்க கூடாது எந்த நோய் வரக்கூடாது எந்த பொருளாதாரம் கிடைக்காம இருக்களும் இப்படிப்பட்ட அரச திருக்குறள் பாருங்களேன் அதில் விட பார்க்கக்கூடாதா நீங்க பாருங்க போட்டு அந்த அளவடை போட்டு என்ன குடிதழி குடிமக்களை அவ்வ அரவடைத்து அரசியல் இப்படி அதுதான் அரசும் மக்களும் தவிர குடியாட்சியினும் லட்சம் கோடி கோடி மடங்கு உயர்ந்தது என்ற பெயரில் குடியாட்சி வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்யணுமா வேலை ஆளுவ